ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஆச்சாரங்கிற தலைப்பில் சிவையினுடைய முக்கியத்துவத்தை பார்த்துன்னு வரோம் அதில் பெண்களுக்கு தலையில் முடிங்கிறது ரொம்ப முக்கியம் அவசியம் இருக்கணும் நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது நாம் எந்த ஒரு விரதத்தை ஆரம்பித்து செய்யறதாக இருந்தாலும் அல்லது ஒரு தம்பதி பூஜையில் போய் நாம் தம்பதிகளாக உட்காரும்படியாக இருந்தாலும் அல்லது இந்த சுமங்கலி பிரார்த்தனை இது போல் ஸ்திரீகள் ஸ்திரீகளை வச்சுண்டு செய்யக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் இவைகளெல்லாம் சீமந்தின்யோ வராஸ்திரியஹா அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அந்த ஸ்திரீகள் எப்படி இருக்கணும் ஒரு விரத்தம் பண்ணக்கூடிய பெண் எப்படி இருக்கணும் அப்படின்னா சீமந்தினியாக இருக்கணும் ஒரு தம்பதி பூஜைக்கு உட்காருந்தால் தம்பதிகளில் அந்த பெண் எப்படி இருக்கணும்னா சீமந்தினியாக இருக்கணும் அதே போல் கல்யாணங்களில் பாலிகை தெளிக்கிறதுனு உண்டு வரத்தை வெற போடுறதுன்னு அப்படி பாலிகையை போட்டுவிட்டு சுமங்கலி ஸ்திரீகளெல்லாம் கூப்பிட்டு அந்த பாலிகையில் பால் ஜலம் விடுறது பால்ஜலம் விட சொல்கிறது சுமங்கலிகளை அந்த ஸ்திரீகள் எப்படி இருக்கணும்னா சீமந்தினியாக இருக்கணும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது சீமந்தின்யோ வராஸ்திரீயஹா சீமந்தினி ஸ்திரீகளாக சொல்லு அப்படின்னு சொல்கிறது இந்த சீமந்தினிங்கிறது யார் அப்படின்னா தலையில் நிறையா கேசம் வச்சுட்டு ஜட பின்னின்னு இருக்கணும் ஜட பின்னு அதை முடிஞ்சுட்டு இருக்கணும் அப்படி எந்த ஒரு பெண் இருக்காலோ அவளுக்கு தான் சீமந்தினின்னு பேர் அது மாதிரி இருக்கிற ஸ்திரீகளை தான் தம்பதி பூஜைகளை உட்காந்து வைக்க முடியும் அது மாதிரி உள்ள ஸ்திரீகளை தான் பாலிகை தெளிக்க முடியும் அது மாதிரி ஸ்திரீகள் தான் சுமங்கலிர் பிரார்த்தனைகளெல்லாம் உட்கார முடியும் அப்படி இல்லை தலையில் கேசம் கட் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த ஸ்திரீ சொல்லாத கர்த்தனம் பண்ணப்பட்ட ஸ்திரீகளை சேர்த்துக்காதே தர்ம காரியங்களில் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது கேசத்தை கட் பண்ணிக்கக்கூடாது அதே போல் சுத்தமாக தலையில் கேசம் இல்லாமல் எடுத்துக்கப்படாது கேசங்கிறது ஸ்திரீகளுக்கு கட்டாயம் இருக்கணும் ஜட பின்னின்னு இருக்கணும் கோலமாக இருக்கக்கூடாது தலைவிரி கோலமாக பெண்களுக்கு தாபசின்னு பேர் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது சீமந்தினி தாப்பசின்னு ரெண்டாக சொல்கிறது நிறைய கேசம் இருக்குது நுனியோடு கூட கேசம் இருக்குது ஜட பின்னின்று முடிஞ்சின் இருந்தால் அந்த பெண்ணுக்கு சிமந்தினின்னு பேர் அப்படி இல்லை கேசம் கட் பண்ணியிருக்கு அல்லது அப்படியே ஜட போடாமல் இருக்குது தலையை விரிச்சு போட்டுருக்கா அப்படின்னா அவளுக்கு தாபசின்னு பேர் ராட்சசாளுக்கு தான் தாபசின்னு இன்னொரு பேர் உண்டு அவளுக்கு ராட்சசகுணம் ஜாஸ்தியாக இருக்கும் நுனி முடிஞ்சுட்டுருக்கணும் நுனி எப்பொழுதும் ஸ்திரீகளுக்கு கீழ் நோக்கி தொங்கின்னு இருக்கக்கூடாது நுனியை மடிஞ்சு போட்டுருக்கணும் நுனி கீழே தொங்கி தின்னா பிதிருஷாபம் வருது அப்படி இருக்கக்கூடாது இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் அபரங்களில் பார்த்தால் தெரியும் அபரகாரியங்களில் ஒருத்தன் காலமாயிட்டான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய வீட்டுக்குன்னு சில துர்தேவதைகள்லாம் வரா பிரேதங்கள்லாம் வரா அந்த இடத்துக்கு அவனை அழைச்சின்னு போகிறதுக்கு அவர்கள் எங்கே வந்து இருக்கா அப்படின்னா அதிர்ஷ்ட ரூப்பேன கண்ணுக்கு தெரியாமல் அங்கே இருந்துட்டுருப்பா அதனால தான் யாராவது காலமாயிட்டால் ஸ்திரீகள்லாம் தலையை அவுத்து போட்டு இருக்கிறத பார்க்கலாம் அபரகாரியங்களில் புருஷாளுக்கும் உண்டு புருஷால் என்ன பண்ணணும்னா அந்த கர்மாக்கள் பண்ணுற பொழுது பிரதட்சிணமாகவும் அப்பிரதக்ஷிணமாகவும் முதல்ல அப்பிரதக்ஷிணமாக அப்புறம் பிரதட்சிணமாக தொடைய தட்டின்ண்டே சுற்றுவா மந்திரம் சொல்லிண்டு அப்படி சுற்றுகிற பொழுது ஒரு பாதி தலை அவுந்திருக்கணும் ஒரு பாதி தலை கட்டின் இருக்கணும் ஒரு பாதி முடி அவுந்திருக்கணும் ஒரு பாதி முடி கட்டின்னு இருக்கணும் அப்படி சுத்தணும் அப்படின்லாம் நம்முடைய தர்மசாஸ்திரம் வகுத்து கொடுத்துருக்கு அங்கே அது மாதிரி இல்லைன்னா பிரேத்த சாபம் ஏற்படுறது அங்கே அது மாதிரியெல்லாம் விட்டு போகிறதுனால தான் பிரேத்தசாபம்னு இப்போ எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் பிதிருசாபம் இருக்குது பிதிருதோஷம் இருக்குன்னு சுலபமாக சொல்லும்படியாக வந்துடுறது காரணம் என்னென்னா சிகை இல்லாமல் நாம் அனைத்தையும் செய்கிறோம் நாம் தேவதைகளுக்கு பண்ணுறதாகட்டும் பித்திருக்களுக்கு பண்ணுறதாகட்டும் எல்லாம் அது போத செய்கிறதுனால் செய்கிறதுனு இப்படி ஆயிடுறது ஏதோ ஒரு குறைபாடுனால தலையில் கேசம் இல்லைன்னா கூர்ச்சம் மிச்சிண்டு அதை சரி பண்ணிக்கலாம் ஆனால் தலையில் கேசம் வளர்ந்ததுன்னா அதை சிகையாக வச்சுக்கணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அந்த அளவுக்கு முக்கியம் இந்த சிகாங்கிறது அது ஜட ஸ்திரீகள் ஜட பின்னிக்கிற பொழுது வகுடு எடுத்து தான் ஜட பின்னிக்கணும் வகுடு இல்லாமல் ஜட பின்னிக்கப்படாதுன்னு சாஸ்திரம் வகுடு வச்சுட்டு ஜட பின்னிக்கணும் அப்படி முன்னாடி வகுடு எடுத்துன்னு இருக்கணும் ஏன்னா அந்த வகுடில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறான்னு இருக்குது ஸ்திரீகளுக்கு மகாலட்சுமி வாசம் அதனால தான் கல் கல்யாணமான பெண்கள் அந்த வகுடில் நெத்தி இட்டுக்கிறது குங்குமம் இட்டுக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா மகாலட்சுமி வாசம் பண்ணுறேன் மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் ஸ்திரிகள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால தான் சுமங்கலி ஸ்திரீகளை பார்த்தா வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் கொடுக்குறோம் அவளுக்கு மரியாதை பண்ணுறோம் என்ன காரணம் அப்படின்னா மகாலட்சுமி வாசம் பண்ணுறேன் அப்படி நாம் இருக்கணும் வகுடு இல்லாமல் ஜடம் வகுடு எடுத்து தான் ஜெட பின்னிக்கணும் ஜெட பின்னிக்காமல் இருக்கப்படாது அந்த நுனி கீழே தொங்குரா போல் இருக்கக்கூடாது மடித்து நுனியை மடித்து ரப்பர் பெண்ட்டோ ஏதோ போட்டுக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது சாஸ்திராயச்சா சுகாயச்சான்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் ஒரு கட்டுப்பாடை சொல்லித்துன்னா அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கும் அது நம் கண்ணுக்கு தெரியாது அதை அனுபவிச்சு தான் முடியும் அனுபவத்தில் தான் தெரியும் உடனே கண்ணுக்கு தெரியுமா தெரியாது ஆனால் சாஸ்திரம் தர்மசாஸ்திரம் நமக்கு ஒரு கட்டுப்பாடு சொல்லித்துன்னா அது சுகத்துக்காகத்தான் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் சாஸ்திராயச்சா சுகாயச்சா அப்படின்னு இதனால் நமக்கு ஒன்றும் பெரிய பாரம் வரப்போகிறதில்லை இப்போ தலையும் எப்பொழுதும் தலையும் முடிஞ்சின்னு தான் இருக்கணும் அதற்கு மேலே ஒரு பாரம் வச்சுன்னு இருக்கணும்னா நம்மளால் முடியாது வெயிட்டு அப்படி இல்லையா நாம் வச்சிருக்கிற கேசத்தையே ஒரு வகைப்படுத்தி சொல்கிறது நம்முடைய தர்மசாஸ்திரம் அதை செய்யணும் செய்கிறது நல்லது அப்படின்னு முதல்ல நாம் நம்பணும் அப்படி நம்பி நாமும் அதுபோல் கடைபிடிக்கணும் நம்முடைய குழந்தைகளுக்கும் இதை சொல்லிக் கொடுக்கணும் இதெல்லாம் நல்லது இப்படி செய்ய அப்படின்னு சொல்லணும் காரணங்கள் கேட்டால் அப்போது நாம் சரித்திரம் மூலமாக குழந்தைகளுக்கு புரிய வைக்கணும் அதற்கெல்லாம் சரித்திரம் ஒவ்வொன்றுக்கும் சரித்திரங்கள் இருக்குது புராணங்கள் அப்படி பார்க்கணும் அப்படி பார்த்து குழந்தைகளுக்கு இந்த நாளில் குழந்தைகள்லாம் ரொம்ப புத்திசாலி குழந்தைகள் ஒரு தடவை சொன்னால் எடுத்துப்பா மாட்டேன்னு சொல்ல மாட்டான் இப்படி சொல்கிறது செய்துவிட்டால் நல்லது தானே அப்படின்னா செய்துவிடுவான் அப்படி நாம் சொல்லி கொடுக்கணும் நம் குழந்தைகளுக்கு நல்லவேகளை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் அதுபோல் பொன் குழந்தைகளுக்கு ஜட போட்டுக்கிறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும் அதே போல் ரெட்டை ஜடையாக போட்டுக்கப்படாது ரெட்டை ஜடையாக எங்கே போட்டுக்கணும்னா அபர தான் ஜெட ரெட்ட ஜட போட்டுக்கணும் எப்பொழுதும் ஒத்த ஜட தான் போட்டுக்கணும் ஆனால் காலப்போக்கில் இப்போது பள்ளிக்கூடங்கள்லேயே இப்போது ரெட்டை ஜெட போட்டுக்கிறதுன்னு கட்டுப்பாடுகள்லாம் வந்துடுச்சு ஆனால் நம்முடைய தர்மசாஸ்திரப்படி ரெட்ட ஜெட போட்டுக்கப்படாது அப்படின்னு தான் சொல்கிறது ரெட்டை ஜெட போட்டுன்றால் பிரேத்த சாநித்தியம் வந்துவிடுவாங்க பிரயத்தனங்கள்லாம் வந்துவிடுவா அதுதான் குழந்தைகள்லாம் போக் ஜாஸ்தியாக பேசுறது இப்படியெல்லாம் இருக்குது அப்படி இரட்டை திட போட்டுக்க கூடாது ஒத்த ஜடையாக தான் போட்டுக்கணும் எப்பொழுதும் அது மாதிரி இருக்க முடியலைன்னாலாவது பூஜைகள்லாம் பண்ணுற போதாவது இது மாதிரி நல்ல இடங்களுக்கு போகிற போதாவது ஒத்த ஜடையாக போட்டுன்னு போகிறதுன்னு வச்சுக்கணும் அப்படி ஸ்திரீகளுக்கு தலையில் கேசங்கிறது ரொம்ப முக்கியம் அதை கட் பண்ணிக்கக்கூடாது ஜெட போட்டுக்கணும் தலையை முடிஞ்சிக்கிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்முடைய தர்மசாஸ்திரப்படி பார்த்தோம் அடுத்தடுத்த தர்மங்களை அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்